வணக்கம் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு லட்சினின் பொது அறிவு புவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு எஜுகேட்டட் கேர்ள்ஸ் என்ற லாவ நோக்காற்ற அமைப்பின் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கேத்ரினா கைவ் என்பவர் ஆவார் மூன்று ரஷ்யாவில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது நான்கு உதயம் சஹி என்னும் புதிய இணையதளத்தை மத்திய அரசு பெண் தொழில் முனைவோருக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது என்பவர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஸி இருபது எனப்படும் நீதிமன்றிகள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் கூட்டம் என்று தொடங்கியுள்ளது இரண்டு உலகின் மிக சிறந்த பாலத்தகுந்த நகர நகரமாக எது உள்ளது மூன்று எந்த நாட்டு துணை ஜனாதிபதியாக நந்த பகதூர் பூன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நான்கு பழங்குடியினர் பட்டியலில் இணைய உள்ள பரிமாறார் மற்றும் தலாமாரார் என்ற சமூகத்தினர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி